பதிரங்குணுயமேவா பசியேஷ் ஆரங்கை வாநூபி யசேமேவி நோய் ஸ்வோ அரிஷி நோகஸ்ப ிா முண்டஷத் மொதல் முண்டம் ரெண்டாவது ஃண்டண்டம் மொதல் மந்திரம் தியம் மந்திர கவையப்ப बहुधा संततानी पंथा தாத்தம் यदा எதாயே ஹியர்ச்சி சரி हव्यवाहने தாஜ் பாகாவம் அதிவர்ஜிச்ச அகுதம வைஸ்வதேவம் அவிதிநாஹு ஆசமாஸ்தோகான் ஹினஸ்தீ பிராச்சாரியராகிய அங்கிரஸ் அபராவித்யாவை இந்த பகுதியிலே விளக்க தொடங்கியிருக்கிறார் முதல்ல அவர் சொன்ன கருத்து வாழ்க்கையில் நாம் வேண்டியதையெல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் வைதிக கர்மங்களை முறையாக செய்ய வேண்டும் வைதிக கர்மங்களை முறையாக செய்வதால் எல்லா நல்ல பலன்களையும் பெற முடியும் அர்த்தம் பெற முடியும் தர்மார்த்தி தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமான்னு காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாகா பிரஜாம்கிறாங்க சில பேர் பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாஹா பிரஜைகளை விரும்புகிறவன் தர்மத்தை விரும்புகிறவனுக்கு தர்மம் கிடைக்கும் பலஸ்ருதியில் சொல்லியிருக்கு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் மாதிரி வேண்டியதை கொடுக்கும் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த லௌகிக்க விஷய பலன்களை கர்மங்களை வைதிக கர்மங்களை செய்யும் பொழுது மிகவும் பொறுப்பாக கவனமாக செய்ய வேண்டும் அதில் பெசையினா அந்த பலன் கிடைக்க அது மாத்திரமில்லை விபரீதமான பலன்களும் வரக்கூடும் கர்மாவை முறையாக செய்யணுங்கிற கருத்தை இரண்டாவது மந்திரம் சொல்லியது ஆகுதி ஆஜபாகா மந்தரேன எெந்த ஸ்தானத்தில் ஆஜியம் நெய் விடணுமோ அங்கே தான் அக்னியில் விடணும் அது எப்படிப்பட்ட அக்னியில் விடணும் நல்ல எ எரிஞ்சு கொண்டு இருக்கிற அக்னியில் விடணும் சா புகையான அக்னியில் விடக்கூடாது சாம்பலில் விட்டுவிடக்கூடாது ஆக நல்ல ஜுவாலையாக இருக்கிற நன்றாக தூண்டி விடப்பட்ட ஜுவாலையில் தான் ஹோமம் செய்யணும் ஜுவாலை அசைஞ்சு ஆடுறபோது தான் ஹோமம் அர்ச்சி யதா லேலாயத்தை ததா ஆகுத்தீகி பிரதிபாதையே சமித்தே ஹவ்யவாகனே ஆகுதீகி பிரதிபாதையே ஆஜபாகத்தரேன கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அக்னி ஜுவால அசைஞ்சு கொண்டு இருக்கிற போது கொடுக்கணும் நல்ல அக்னி பலமாக இருக்கிற போது அக்னியை பலப்படுத்துவாங்க எங்களுக்கெல்லாம் அப்படி தான் அக்னியை பலப்படுத்து பலப்படுத்து அப்படிம்பாங்க பலப்படுத்துன்னு சொன்னால் அதெல்லாம் அந்த நல்லா அதுக்கு அதெல்லாம் அது கொண்ட இந்தனங்கள்லாம் போட்டு முறையாக பண்ணணும் நினைச்ச நேரமெல்லாம் போட அப்படி கலரெல்லாம் கூடாது எங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தார் வாத்தியார் ஆனால் இப்போ என்ன வேணாலும் பண்ணுறான் ஒன்றும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கே சரியா இல்லை அந்த அக்னியை போய் குச்சியை விட்டுவிட்டு குத்துறதெல்லாம் இருக்குது இல்லையா விடவே கூடாது அதுவும் இப்போ இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சால் எல்லோரும் இந்த யாகசாலைக்குள்ளே புகுந்துடுறாங்க புகுந்து அந்த அக்னியவே ஒரு வழி பண்ணி அந்த கும்பாபிஷேகத்தை எவ்வளவு தூரம் நிஷ்பலமாக்கணுமோ அத்தனை வேலையும் நடக்கணும் இங்கேயெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கிற எடுத்த உடனே சுற்றி ஆள் போட்டோம் யாரும் உள்ளே போகக்கூடாது அதே மாதிரி மேலே கும்பாபிஷேகம் ஆன உடனே அந்த கட்டையெல்லாம் பிரிக்க சொல்லிட்டோம் அப்புறம் மேலே ஏறி போய் எல்லோரும் கலைசத்தை சுற்றுறது எல்லாம் பார்ப்போம் தெரியறதில்லை எல்லாம் தர்மங்கள்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு நியமம் இருக்குது அது மாத்திரமில்லை இந்த ஆகுதியை ஒழுங்காக பண்ணணுங்கிறது ஒரு அதாவது ஏகாகிரதையோடு பண்ணணும் அக்னியை பூஜை பண்ணுற போது அந்த ஏகாகிரதையோட பண்ணி ஆகணுங்கிறது கிரமம் அது பண்ணணுங்கிறத இங்கே சொல்கிறது உபனிஷத்து அது மாத்திரம் இல்லை அங்க கர்மாக்களை பண்ணலேன்னா அங்கீகர்மா பூர்த்தி ஆகாது முக்கியமானது அக்னிஹோத்திரம் அந்த அக்னிஹோத்திரம் பூர்ணமாகறது பூர்ணமான பலனை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா மற்ற அங்கங்கள்லாம் கடைபிடிக்க வேண்டும் இப்போ வந்து இப்ப பூஜை பண்ற போது மணி அடிக்கிறது ஒரு அங்கம் எல்லாம் மணி அடிக்கிறதுங்கிறது ஒரு அங்கம் எல்லாமே சுக்லாம்பிரதனம் ஒரு அங்கம் பிராணாயாமம் ஒரு அங்கம் சங்கல்பம் ஒரு அங்கம் கலச பூஜை ஒரு அங்கம் சங்க பூஜை ஒரு அங்கம் ஆத்ம பூஜை ஒரு அங்கம் இத்தனையும் பண்ணாதான் பூஜைங்கிற அங்கி அங்கினா அர்த்தம் இப்போ இந்த உடம்புல எல்லாம் கை இதெல்லாம் அங்கங்கள் இந்த அங்கங்களை உடையவனுக்கு பெயர் அங்கின்னு பெயர் அங்கங்கள் எவனுக்கு இருக்கிறதோ அவன் அங்கி ஆக இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது தான் அங்கி மற்ற கர்மாக்கள்லாம் அங்க கர்மாக்கள் அதனாலதான் சாங்கோ பாங்கம்னு சொன்னேன் இல்லையா சாங்கத்தோட அங்க கர்மாக்களை எல்லாம் விடாம பண்ணணும் தட்சிணை கொடுக்கிற போது கரெக்டா கொடுத்து விடணும் நேரத்துல எல்லாத்தையும் தத்தம் பண்ணி வச்சுட்டே இருப்பான் சம்பிரதே வச்சுருவோம் கிரக பிரீதி காமயமான துப்பியமஹம் சம்பிரதே ஆதித்யாதி நவகிரக தேவதாபிய தேபியஸ்தேபியாக சம்பிரதே வச்சுடு வரிசையாக ஒன்று ஒன்றா தத்தம் பண்ணி வச்சுட்டே இருந்து அப்புறம் எல்லாம் ஒன்றா கொடுத்துக்கலான்னா எதுவும் பழக்கத்தில் வந்துருத்தது எப்படி வந்தது தெரியல எல்லாம் நிறைய ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க அது எப்படியோ அந்த ரிச்சுவல் காப்பாற்றப்பட்டு கொண்டுருக்கு ஒரு ஒருக்கும் இப்போ வந்து இதுக்கு தட்சணை கொடுக்குன்னா அது தனியாக கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு ஒருத்தரையும் எழுந்தெழுந்து கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அவரும் என்ன நினைக்கிறாரு காசாக சில்லறையாக வாங்கினா எங்கே வைக்கிறது நோட்டாக எல்லாம் கடைசியில் ஒன்றா கொடுத்துடும் இல்லாட்டி அவன் ஒரு கிண்ணத்தை வச்சுன்னு வர்ற கிண்ணத்தில் படித்தா ஒன்று ஒன்றா இருக்கணும் இவர் அதுக்கு ஒரு ரூபா கொடுப்பார் இதுக்கு ரெண்டு ரூபா கொடுப்பார் ஒரு ஒரு கர்ம அதெல்லாம் இருக்குது இங்கே என்னென்னா யாருடைய அக்னிஹோத்திர கர்மமானது எஸ் அக்னிஹோத்திரம் எஸ்னா எவருடைய அக்னிஹோத்திரம்னால் இப்போ ஒரு ஒருத்தர் கேட்டார் அக்னிஹோத்திரம் எல்லோரும் பண்ணுறாங்களேன்னா வைதிக கர்மாவில் இருக்கிற அக்னிஹோத்திரம் வேறு இப்போ இப்போ பண்ணுற அக்னிஹோத்திரத்தை லௌகிக அக்னிஹோத்திரம்தான் சொல்லணும் இது வைதிக அக்னிஹோத்திர கர்மா இது யாருமே பிரிச்சுருக்க மாட்டாங்க எல்லாம் பார்ப்ப இயற்கை வைத்தியம் பண்ண போனீங்கன்னா அவங்க தினமும் காலையில் அக்னிஹோத்திரம் பண்ணுறாங்க ஒரு தாமரை பாத்திரத்தில் இப்படி வச்சு இப்படி ஒரு மாதிரி ஒரு கிண்ணை வச்சுருக்காங்க எருவாமட்டையை போட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு அந்த புகையை எல்லோரும் இது பண்ணால் நல்லதுன்னு அது திருஷ்டபலம் அதில் அதிருஷ்டமே அவங்க கவனிக்கிறது இல்லை அதில் அக்னேஸ்வகா சோமாயேஸ்வகா அப்புறம் சூரிய யஸ்வாகா வாயவேஸ்வகா எந்ததோ சொல்லி பண்ணுவேன் அது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுன்னா ஏதோ பண்ணிட்டுருக்காங்க இது அப்படி இல்லை கணவனும் மனைவியும் சேர்ந்து பிரார்த்தனைகள்லாம் பண்ணி அக்னியை உற்பத்தி பண்ணுறதுக்குன்னே ஒரு சம்ஸ்காரம் அப்புறம் அந்த இங்கே பார்த்திங்கன்னா இந்த இவங்க ஆகம கர்மாக்களில் விசேஷமாக பண்ணுவாங்க சிவாச்சாரியாரெலாம் வைத்திகத்தில் அது இல்லை அவ என்ன பண்ணால் அந்த அக்னி பிறந்த உடனே ஜாதகர்ம சம்ஸ்காரம் அதுக்கு நாமகரணம் அதுக்கு அன்னப்பிராசனம் அதுக்கு குடி பூணல் அதுக்கு விவாகம் அதெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணிட்டு தான் ஹோமம் பண்ணுவாங்க அது ஆகம சம்பிரதாயத்தில் அப்படி இருக்கு தாந்திரிக் தாந்த்ரிகம் வந்து வைதிகத்தை பேஸ் பண்ணுது ஆகையினால அவங்க அதை கொஞ்சம் விசேஷமாக பண்ணுவாங்க அதெல்லாம் அக்னிக்க வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ணி அக்னி ஆதாரம்னு பேர் இது எப்போ விடலான்னா சந்நியாசம் வாங்குற போது விடலாம் இல்லைன்னா இறந்து போகிற போது அந்த அக்னியிலையே இவனுடைய சரீரத்தை சம்ஸ்காரம் பண்ணிடும் அதனால தான் தகனங்கிறது எதுனாலன்னா யாருக்கு தகனம்னா அக்னியை பூஜை பண்றவனை தான் தகனம் பண்றது சம்பிரதாயம் அக்னியை பூஜை பண்றவன தகனம் பண்றதில்லை புதைக்கிறது தான் சம்பிரதாயம் இப்போ ரெண்டும் இருக்கு நல்லாவும் மாறி மாறி இருக்கு அந்த அக்னியை யார் உபாசனை பண்றானோ அந்த அக்னிக்கே தன்னுடைய சரீரத்தை கடைசியில் கொடுத்துட்றான் சன்னியாசம் வாங்குறதா இருந்தால் என்ன பண்ணுறான் அக்னியை வந்து சரீரத்துக்குள்ளே ஆத்மாவில் சமாரோபணம் பண்ணி அக்னியை தியாகம் பண்ணிவிடுறான் உயிரோடு இருக்கிற போதே வாழ்கிற போதே அக்னியை விடுறதா இருந்தால் சன்னியாசம் பண்ணுறதா இருந்தால் அக்னியை ஆத்மசமாரோபணம் பண்ணி அக்னியை தியாகம் பண்ணணும் பாக்ய அக்னியை தியாகம் பண்ணி ஞான அக்னியில் இருக்கணும் ஆனால் இதை அங்க கர்மாக்கள்லாம் பூர்த்தியாக பண்ணணும் இந்த மந்திரம் சொல்கிறது அதர்ஷம்னு சொன்னால் அமாவாசை அன்றைக்கி பண்ணுற ரிச்சுவல் அதர்ஷம் தரிசா அக்ஷேன கர்மனா வர்ஜித எல்லாம் ஆன் இருக்கு யாருடைய அக்னிஹோத்திரமானது நெகட்டிவாக போட்டிருக்கு நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் பாருவோம் யாருடைய அக்னிஹோத்திர கர்மமானது அமாவாசை என்று செய்ய வேண்டிய கர்மம் அற்றதாக இருக்கிறதோ அந்த கர்மம் பிரயோஜனம் தராது அமாவாசை இன்னைக்கு செய்ய வேண்டியதை சேர்த்து பண்ணணும் சின்னதாக தான் இருக்கும் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஒழுங்காக பண்ணிடணும் அதர்ஷம் அப்புறம் அபௌர்ண மாசம் எல்லாம் ஆ போட்டிருக்கார் இதை பண்ணலை இப்படி ஆயிடும் தொழார் எனின் கற்றதனால் ஆயப்பயனின் கொல் அது மாதிரி தொழலை இதாகிடும் தனக்கூமை அல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அது மாதிரி இதை பண்ணலை கவலை போகாது இதை பண்ணினா போகும் நம்ம மாற்றிக்கணும் யாருடைய அக்னிகோத்திர கர்மமானது அமாவாசை இன்றைக்கு செய்ய வேண்டிய கர்மத்தோடு பொருந்தியதாக இருக்கிறதோ அந்த கர்மந்தான் பலனை கொடுப்பதாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளணும் அப்புறம் அபௌர்ணமாசம்னா என்ன அர்த்தம் பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய ரிச்சுவல் சடங்குகள் அது என்னெல்லாம் விவரமெல்லாம் இங்கே சொல்லலை உபரிஷத்தும் சொல்லலை சங்கராச்சாரியாரும் வியாக்கியானம் விசேஷமாக பண்ணலை அது மாத்திரமில்லை அதெல்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டும் கிடையாது ரெலவெண்ட்டும் கிடையாது நீங்கள் பூஜையே நினச்சிங்க பூஜை பண்ணினா என்னெல்லாம் பண்ணணும் பூஜை பண்ணினா அன்னதானம் பண்ணணும் தட்சிணை கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க அச்சாத்துர் மாசம் கிரகஸ்தாசிரமிகளுக்கும் சாத்துர்மாசிய விரதம் உண்டு ஆகவே இந்த சாத்துர்மாசன்னா இந்த இப்போது பண்ணுறோம் இல்லையா ஆடி மாதத்தில் பௌர்ணமியில் ஆரம்பித்து அதுக்கு முன்னாலே ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி அதெல்லாம் முடிச்சு கார்த்திகை பக்கம் அது முடியும் ஒன்று அப்படின்னா முடியும் நாலு மாதம் அதுக்கான ஒரு சில விசேஷமான ஆகுதிகள் ஹோமங்கள் இருக்கு அதையும் பண்ணணும் சாத்துர் மாச யஜ்யம் சன்னியாசிகள் பண்ணுற சாத்துர் மாசியம் பூஜை விதம் வேற விரதம் ரெண்டு பேருக்கும் சமானமாக இருக்கிறது என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் விரதம்னா சாப்பாட்டில் கண் கட்டுப்பாடு இருக்கு காய்கறி ஒரு மாதம் அப்புறம் வந்து என்னது பால் சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது பருப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்று ஒன்று விடணும் அப்படி கடைபிடிக்கிறது அறுவடை காலத்தில் சிலதெல்லாம் பண்ணும் அறுவடை பயிரெல்லாம் அறுவடை பண்ணினா அந்த திரவியங்களால் சில ஆகுதிகள் பூஜைகள் சாத்துர் மாச கர்ம வர்ஜிதம் அதாவது புதுசா அறுவடை ஆனவன வர்ற அரிசி இருக்கு அக்ஷத்தை அதை சமைச்சு ஹோமம் பண்ண வேண்டியது நூத்தன அன்னேன கர்த்தவியம் ஆக்ரயணம் கர்ம அது ஷரத்காலத்திலையும் வசந்த காலத்திலையும் செய்ய வேண்டிய கர்ம விசேஷம் என்று சொல்லுகிறார் ஷரத்காலம்னா என்ன ஐப்பசி கார்த்திகை வசந்த காலம்னா சித்திர வைகாஷ் இந்த சமயத்தில் செய்ய வேண்டியது இந்த அறுவிட காலத்தில் முதல்ல வந்து அன்னத்தை அக்ஷத்தை வச்சு பண்றது அதிச்சி வர்ஜிதஞ்ச அதிச்சி அதிச்சின்னால் தினந்தோறும் குறைஞ்சது ஒருத்தருக்காவது சாப்பாடு போடணும் அதான் நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் போட்டுருக்கேன்னு சொல்லக்கூடாது நான் வந்து எனக்கு தெரியாத ஒருத்தருக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எத்து பிராமணேப்பாக அன்னம் ததாத்தி தன் மனுஷ யஜ்ய சந்திஷ்டதே தினந்தோறும் யாராவது ஒருத்தனுக்காவது வேதம் படிக்கிறவனுக்கு சாப்பாடு போடணும் அது வை அதிச்சி பூஜைன்னு பேர் நம்ம பாஷையில் அது விருந்தோம்பல் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதிதி வர்ஜிதம் அதிதி வர்ஜிதம் அக்னிஹோத் என்ன அர்த்தம் அக்னிஹோத் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம காலம் தவறி செய்யப்படுற அக்னிஹோத்திரம் பலனை கொடுக்காது அப்புறம் வைஸ்வதேவம் அவைஸ்வம்னு போட்டிருக்கு வைஸ்வேவம்ங்கிறது வந்து பூதயஜம் அதிஜி வர்ஜிதம்னு இருக்கே அதிதி பூஜைக்கு பேரு மனுஷ யஜம் பஞ்ச மகா ஐக்யம் சொல்றோமே அது தேவ யக்ஞம் அக்னிஹோத்திரமே தேவயஜத்தில் வந்துடும் அக்னிஹோத்திரம் தேவ யக்ஞத்தில் வந்துடும் அதிதி பூஜை வந்து மனுஷ யஜ்யத்தில் வரும் அவைஸ்வங்கிறது பூதய யஜத்தில் வரும் பூதயஜம் இல்லாமல் பண்றது பூதயஜம்னா என்ன அதுக்கு ஒரு அது ஒரு ரிச்சுவல் சாதத்தை எல்லாம் பேசி பூதங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய தேவத்தை எல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் அந்த பலி கொடுக்குறது இப்போ இந்த கோயில்லையும் கூட கோவிலை சுற்றி பலிப்பீடம் இருக்கும் அதில் போடுறது கேரளாவில் அது ரொம்ப ஒழுங்காக பண்ணுறாங்க நம்ம தேசத்தில் சரியாக பண்ணுறதில்ல மீனாட்சியும் கோயிலெலாம் கிடையாது உருப்படியாக பண்ணுறது இல்லை இல்லை பலிப்பீடம்லாம் இருக்குது அது ஏதோ அந்த விசேஷ நாளில் மாத்திரம் பண்ணுவாங்க கேரளா கோயில்கள்லாம் ஸ்ரீபலி அது பேரே ஸ்ரீபலி அது ஸ்ரீவேலின்னு ஆகிடுது ஸ்ரீவேலி ஸ்ரீவேலி பாட்டு கூட அப்படியாது சந்தியா காலத்தில் ஸ்ரீவேலின்னு பாட்டே வந்துவிடுது இந்த குருவாயூருக்கு வாருங்கள் பாட்டு இருக்கேன் சந்தியா காலத்தில் ஸ்ரீவேலின்னு ஸ்ரீபலி ஸ்ரீபலின்னா அது பலி போடுறதுன்னு ஒரு கர்மா அவள் வந்து அந்த அஸ்திர தேவர்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து சுற்றி வர எல்லாத்தையும் கூட அந்த பலி எல்லாம் சரியாக கொடுத்தாச்சான்னு பகவான் வந்து பார்க்குறாரு அதுக்காக தான் அந்த யானையில் சுற்றி வர்றது ஆ இது பலி கர்மா இது தினந்தோறும் ஒரு பிராமணன் செய்ய வேண்டிய கர்மா வைஸ்வதேவ கர்மான்னு பேர் வைஸ்வதேவன் தனம் பண்ணி ஆகணும் பூத பலி சாப்பிட்றதுக்கு முன்னாலே ஒரு கணக்கு பண்ணி அது இப்படி போடுவாங்க அது பூதயஜம் ஆனால் நம்ம இப்போ சொல்வது அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுலாம் இப்படி அர்த்தஞ்சு மாடனாக மீனிங்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரிஜினல் மீனிங் அதுதான் எத் பூத்தேபியோ பலிக்கும் ஹரதி தத் பூதயஜ சந்திஷ்டத்தை எத்ராமணேன்னந்ததாதித்தன்மனுஷயசன்ஷ்டேஸ்வா கருத்தப்பேஜமதீதைகாப்பிரச்சுசாமவ திரமயசன் டேதமோ யஜுர்வேதமோ அவமனுக்குள்ள வேதத்தை ஒழுங்காக படிக்கிறது இருக்கே அது சுவியாய் அதுதான் ரிஷியம்னு சொல்கிறோம் பஞ்சவாஜே மகாஜ்ய சத்தஜன் சத்தி சந்தித்து மனுஷியோரீ பூத்தயோ தேவய் பித்திரு தேவயம் இதில் பார்த்துட்டோம் பித்யயம்னா இதில் இல்லது பித்திருக்கமாக்கள் தேவ் பித்திருத்தூதனா வைஷ்வதேவம் மனுஷா அதிபூஜை பிரம்மய யஜான வேதாத்தியனம் இது அஞ்சும் கிரகஸ்தன் தினந்தோறும் பண்ணணும் பஞ்சசூனா கிரகஸ்திய பஞ்சயஜோ விதீயதே மனுஸ்மிருதி ஆகா இப்படி எல்லாம் அவிதினா ஹுதம் அவிதினா ஹுதம்னா என்ன அர்த்தம் அது எப்படி ஹோமம் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் நிறைய கிரமங்கள்லாம் இருக்குது நெய்ப்பாத்திரத்தை இப்படித்தான் வச்சுக்கணும் அந்த நெய் பாத்திரத்துக்கு சுருக்கு வேற சுருவம் வேற சுருக்கில் பண்ணுற ஆகுதியை சுருக்குனால தான் பண்ணணும் சுருவத்தினால் பண்ணுற ஆகுதியை சுருவத்தினால தான் பண்ணணும் மாற்றி பண்ணிடக்கூடாது பூர்ணாகுதி பண்ணுற போது சுருக்கு சுருவ ரெண்டு இன்ச்சே சுருக்கு சுருவனால் என்னென்னு கேட்பீங்க ரெண்டு விதமான கரண்டி இருக்கும் அடியில் ஒரு பெரிய கரண்டி மாதிரி வச்சுருப்பாங்க அப்புறம் மேலே ஒரு கரண்டி இருக்கும் இந்த கரண்டியால் பண்ண வேண்டிய ஹோமோ அந்த கரண்டியால் பண்ண வேண்டிய ஹோமோன்னு இருக்குது இந்த கரண்டியால் இதுக்குள்ளே நெய் விட்டுக்கணும்னா அதில் தான் விடணும் அப்படி தான் விடணும் பூஜை பண்றதுக்கு முன்னால தர்பை எல்லாம் போடணும்னா பதினாறு பதினாறு தர்பரிஸ்தரணம் போடணும்னு இருக்கு அந்த தர்பை எல்லாம் கரெக்டாக போடணும் நுனியெல்லாம் வந்து வடக்கு நுனியாகவும் கிழக்கு நுனியாகவும் தான் இருக்கணும் தெற்கு நுனியாக மேற்கு நுனியாக அப்புறம் வந்து வருணனுக்குன்னு ஒரு ஸ்தானம் கொடுக்கணும் ஒரு கிண்ணத்தில் வருணன் ஆவாகனம் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கணும் இந்த சமீத்து போடணும்னு சொன்னால் இருபத்தி ஓரு தான் சில கணக்கெல்லாம் இருக்கு அதுபடி என்ன பண்ணால் மேலே ரெண்டு குத்தணும்னா குத்தணும் மேல இப்படி குத்தி வைம்பான் அப்புறம் கீழே எப்படி வையின்னு சொல்லுவான் அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு குச்சி எவை இந்த பக்கத்தில் ஒரு குச்சி இவை அப்படி நெய்யை நெய்யை ஹோமம் முன்னாடி ஆஜிய சம்ஸ்காரம் பண்ணணும் ஆஜிய சம்காரம் பண்ணாமல் ஆஜ்யத்தினால் ஹோமம் பண்ணுவோம் சும்மா ஏதோ கரண்டி இருக்குது சும்மா விட்டுவிடும்னா விட முடியாது அந்த ஆஜ்யத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணோம் அக்னிக்கு ம உதி சோங்காரான்னு நிரூபிய வடக்கு பக்கத்துலேருந்து அக்னியை எடுத்து தனியாக இந்த பக்கம் வச்சுக்கோ அது மேலே நெய் பாத்திரத்தை வையி தர்பான் ரச அந்த தர்பை அதுக்கு மேலே காட்டு அக்னியில் காமித்து அதை காமி அதுக்கப்புறம் வந்து அந்த தர்பை ரெண்டையும் முறையாக க கட் பண்ணு நெகத்தால் கட் பண்ணாத அதை ஒரு முறையாக அது உத்திரணையை வச்சுட்டு அப்படி கட் பண்ணும் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அக்னிக்குள்ளே அந்த தர்பை ரெண்டும் இருக்கணும் அதை ஹோம் அதை போட்டு விடக்கூடாது அது அக்னிக்குள்ளே அந்த நெய்க்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் தர்பை இந்த விதி எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணும் அவிதினா ஹுத்தம் அக்னிஹோத்திரம் பலம் நான் ததாத்தி அததுக்கு உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு காரியம் பண்ணணும்னு சொன்னால் இப்போ எலக்ட்ரிசிட்டி வேணும்னு சொன்னால் அதுக்கு அப்ளிகேஷன் எழுதி போடணும் அங்கங்கே எங்கங்கே போய் பார்க்கணுமோ அங்கே போய் பார்க்கணும் என்னென்ன கொடுக்கணுமோ அங்கங்கே அதை கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு காரியம் நடக்கும் ஒரு காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலோ ஒரு வீட்டுக்கு ஒரு லைன் வாங்கணும்னா ரேஷன் கார்டு வாங்கணும்னா எல்லாம் சிஸ்டம் இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் கர்ம பலன் கிடைக்கணும்னா இந்த கர்மத்தை அந்த பலனை கொடுக்கக்கூடிய தேவதைகளெல்லாம் அந்தந்த கர்மாக்களால் திருப்தி பண்ணி ஆகணும் ஆக இதெல்லாம் சரியா பண்ணினா தான் இதை சொல்கிற போதே என்ன அர்த்தம்னா இவ்வளோ ரூலையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணணும்ப்பா அப்பராவித்யாவோட விசேஷம் இது ஆக ஆ சப்தமாம் தசிய லோக்கான் இனஸ்தி அபராவித்யாவோட பிரயோஜனம் என்னென்னா நம்மளை ஒழுங்கு கொண்டு வந்துடுவோம் டிசிப்ளின் ஆக்கிடும் சிறு சிறு செயலையும் இன்னைக்கு வந்துருக்கு வரும் சிறு செயலையும் அவன் அவசரப்பட மாட்டான் தவறுகளை தவிர்ப்பான் ஒத்தி போடுவது அவனுக்கு கிடையாது நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறதெல்லாம் பெரியவர்கள் உயர்வாக நினைத்து பண்ணுவார்கள் சித்வான் சாஹிப் அப்படிதான் வாழ்ந்தார் சுவாமிஜி சொல்லுவார் சிறு சிறு செயல்களையும் முறையாக செய்பவன் பெரிய மனிதன் ஆகின்றான் சிறு சிறு செயல்களையும் முறையாக செய்பவன் பெரிய மனிதன் ஆகிறான் நம்மளாம் சாதாரணமாக நினைப்பேன் இதென்ன இப்படி தானே இந்த குப்பையை இப்படி போட்டால் என்ன அப்படின்னு நினப்பும் போடக்கூடாது அங்கே போடணும் ஒரு சுவாமி குப்பையை போட்ட சுவாமியே அந்த குப்பையை தூக்கி மடியில் கட்டி வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க நாமஜபம் பண்ண வச்சுட்டார் சித் பவன் இப்படியெல்லாம் முறையா வாழ்க்கையை நடத்துறதுக்கு சொல்லுவாங்க அது இங்கே என்ன அர்த்தம்னா இதெல்லாம் ஒழுங்காக பண்ண பண்ண நமக்கு டிசிப்ளின் வரும் அந்த இதெல்லாம் சரியாக பண்ணலைன்னா என்னாகும் சொல்லுகிறது ஆ சப்தமான் தஸ்ய லோக்கான் ஹினஸ்தி எஸ்ய அக்னிஹோத்திரம் அதர்ஷம் பவதி தஸ்ய சப்தமான் லோகான் ஹினஸ்தி அப்படிலாம் நம்ம இது புரிஞ்சு எஸ்ய அக்னிஹோத்திரம் அவிதினாஹுதம் தஸ்ய லோக்கானு ஹினஸ்தி அப்படி ஒழுங்காக பண்ணலைன்னா என்னாகும்னா ஆசப்தமான அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் மேல் மேலே உயர்ற நிலைகளெல்லாம் அழிச்சுடுன்னு அர்த்தம் எல்லாம் இந்த கர்மாவுக்கு பலன் என்ன மேலும் மேலும் உயர்வு செயல் புரிகின்றவன் முன்னேறுகிறான் இல்லையா நன்கு செயலாற்றுபவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் மெட்டீரியலி இங்கே என்னென்னா ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ முன்னேறணும் ஆக லௌகிக்கமான முன்னேற்றம் ஆன்மீகமான முன்னேற்றம் இந்த இரண்டு முன்னேற்றங்களிலிருந்தும் இவனுக்கு கெடுதல் ஏற்படும் முன்னேற முடியாதுன்னு அர்த்தம் எங்கேயும் நிம்மதி இருக்காது அயம் லோக்கா நாஸ்தி அந்நகா குதா கிருஷ்ணர் சொன்ன இந்த உலகத்திலே அவன் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி இருக்கிற போது போய் அவன் இருக்க போகிறான் அதனால் எல்லா சாஸ்திரங்கள் எல்லாமே நீ இதெல்லாம் ஒழுங்காக பண்ணினா உனக்கு இன்னும் ஆரோக்கியம் பெட்டர் உடம்பு நல்லாயிருக்கும் உனக்கு நிறைய ஆயுஸு கிடைக்கும் உனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் இப்படியே தான் சொல்கிறது நீ நல்லா நீ சாப்பிட்டாலும் உனக்கு வியாதி வராது அன்னவான் பவத்தி அன்னாதோ பவத்தி நிறைய ஃபுட்டும் கிடைக்கும் அந்த ஃபுட்டை உன்னால் சாப்பிடவும் முடியும் நமக்கு ஃபுட்டு இருக்கும் ஆனால் சாப்பிட்டா என்ன ஆகும்னா சுகர் ஷூட்டப் ஆகிடும் அன்னவான் பவதி அன்னாதோ பவதி அன்னத்தை உடையவனாக இருப்பான் அதை சாப்பிடக்கூடிய சக்தி உடையவனாகவும் இருப்பான் ஆசப்தமான்னா என்ன அர்த்தம் நிறைய பூலோக புவர்லோக சுகர்லோக்க மகோலோக்க ஜனோலோக்க எல்லா சாஸ்திரங்களும் எல்லா மதங்களும் நல்ல செயல்களுக்கு பலன் இன்பகரமான வாழ்க்கை என்று தான் சொல்லுகிறது அது இங்கேயே இப்பொழுதே ஆத்மாவிலிருந்து பெறப்படுவது என்று சொல்றதில்லை நீங்கள் வந்து எந்த மதத்துலேயும் எல்லா சடங்குகளுக்கும் என்ன பலன்னா நீ சொர்க்கத்தை அடைவாய் நம்ம வருஷா வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலில் அந்த வாசலுக்கு பேர் என்ன சொர்க்க சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய பேர் பரமபத வாசல் நிறைய பேர் சொர்க்க பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பரமபாதல் வச வாசல் வழியாக போய் பெருமாளை சேவிச்சுட்டா என்ன கிடைக்கும் தத் விஷ்ணோ பரமம் பதம் அந்த விஷ்ணுவோட பரமபதத்துக்கு செத்தப்புறம் நீ போவே இப்போவே இந்த பரமபதம் அந்த அந்த தான் வச்சுருக்கோம் அங்கே போனால் என்ன இன்னும் சௌரியமாக இருக்கும் இன்னும் பெட்டர் கண்ணு கண் கண்ணாடியே போடாமல் ஆப்ரேஷனே பண்ணாமல் கண்ணு நல்லா தெரியும் காது நல்லா கேட்கும் கர்மாவுடைய பலன் அப்படி வேதங்கள்லாம் சொல்கிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லும் நான் உனக்கு ஒரு சொல்லி வைச்சேன் நீ ஒழுங்காகணும்னு அதெல்லாம் கிடக்காது நீ கொஞ்சம் சரியாகணும் உன்னை சரிப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா நான் உன்னை ஏமாத்தலை ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் அதுக்கு சக்தி இருக்குது ஆனால் அப்படியே சக்தி கிடைச்சாலும் அது அனித்தியந்தான் நீ கர்மா பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு அது கிடைக்கும் ஆனால் கர்மாவை எத்தனை வருஷம் உன்னால் பண்ண முடியும் கொஞ்ச காலம் கழிச்சு முடியவே முடியாது அப்போ என்ன பண்ணுவேப்பா அதனால அது அப்புறம் சொல்லும் இப்போ அதெல்லாம் இல்லை ஆ சப்தமா ஆயாச மாத்திரம் தூ அவிச்சாரி இத்தியதா ஹினஸ்தி இத்தியுச்சத்தை ஆயாச ரொம்ப சிரமப்பட்டது மிச்சம் தானாதி பிண்டதான அனுகிரேணவா சம்பியமான பித்திருத்தமஹா புத்தபிரபௌத்தாத்மோபாரா சத்தலோக்கே அக்னிஹோத்தாதினீட்டு சப்தமா பொருள் சொல்றர் சங்கராச்சாரியர் அப்பா தாத்த தாத்தவுடப்பையய பேர பேரனோட பையன் எல்லாருக்குமே வாழ்க்கை நல்லா இல்லாமல் போய்டுவோம் ஒழுங்காக பண்ணலைன்னா உங்கள் அப்பம் பேரன் நீக்கெடுப்ப நம்ம பாஷையில் சொல்லணும் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா தாத்தாவோட அப்பா அவங்களும் சரி பின்னால் இந்த பக்கமும் சரி சொர்க்கம்னு நான் முதல்ல சொன்னேன் சங்கராச்சாரியன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கல அவ்வாயமாத்திரம் சப்தலோக்காகனு அர்த்தம் சொல்கிறார் பூராதையாக சத்தியந்தாக சப்தலோகாக ஃபலம் பிராபியந்தே நான் இதுவரைக்கும் சங்கரபாஷ்யம் படிச்சலாம் சொல்லலை மாத்திரம் சும்மா சுருக்கமாக கொஞ்சம் சொல்கிறேன் ஆ ஏழு உலகம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி முன்னால் முன்னால் மூணு தலைமுறை பின்னால் மூணு தலைமுறை இவனையும் சேர்த்து ஏழு தலைமுறையும் நாசமாக போகும் ஒழுங்காக பண்ணலைன்னா அதனால் ஜாக்கிரதையாக இதில் என்ன அர்த்தம்னா இப்படியெல்லாம் ஒரு ரிச்சுவலை சொல்லி இப்படியெல்லாம் பயமுறுத்துறீங்களே அப்படின்னா நீ ஒழுங்கா பண்ணணுங்கிறதுக்காக இப்படி எச்சரிக்கை பண்ற அதுதான் கர்மாவுடைய அபராவித்யா ஜாகிரதையா இருக்கணும் இன்னும் விதிகள் சொல்லப்படுகின்றன படிக்கலாம் விஷருச்சிவியமானிவாச்சரோய தம் நயந்தேதேவா நான் சுருக்கமாகவே பொருளாக சொல்லிவிடுறேன் ஏன்னா இன்னும் விசேஷமா இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஆக இதனுடைய நோக்கம் என்ன செயல்களை கர்மங்களை முறையாக செய்ய வேண்டும் முறையாக செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும் பிரயோஜனம் ஏற்படாது நீங்கள் அது வந்து துன்பம் வருங்கிறத விட ரொம்ப முக்கியம் பயனற்றதாகிவிடும் முறையாக செய்தால் பயன் கிடைக்கும் முறையற்று செய்தால் பயன் கிடைக்காது அதுதான் விஷயம் இப்போ இன்னும் விஷயம் சொல்கிறது அந்த யதா லேலாயத்தை ஹர்ச்சிகின்னு சொல்லி தரலவா ரெண்டாவது மந்திரம் சொல்லி எப்பொழுது அக்னியானது அசைந்து ஆடுகிறதோ அப்படின்னு சொல்லியது அதை இங்கே என்ன உபரிஷ என்ன சொல்லுகிறது அதை வந்து ஏழா பிரிச்சு சப்த ஜிஹ்வாஹா அக்னேஹே ஜிஹ்வாஹா இந்த கோமமே முடிக்கிற போது கடைசியில் அதுதான் சொல்லுவோம் சப்ததே அக்னே சமித சப்த ஜிஹ்வாஹா சப்த சப்த தாம பிரியாணி அப்புறம் ஆஜ்ய பாத்திரத்தை வச்சுக்க கூடாது ஆஜ்யம் முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் அக்னிக்கு ஹோமம் கிடையாது அப்புறம் இழுக்கிற நெய்யெல்லாம் தூக்கி உத்தரதெல்லாம் பண்ணக்கூடாது ஆஜ்யாத்தரத்தோ நிதாய அப பிராயஷ்ச்சித்தம் பிராணாயாமா வந்துடும் எதுக்குன்னா இந்த சப்தத்தை அக்னே ஏழு நாக்கு அந்த ஏழு நாக்குக்கும் ஹோமம் பண்ணுறான் கடைசியில் பூர்ணாகுதித்தி பண்ணி பூர்ணாகுதித்தி வேறு இந்த சப்தத்தை அக்னே வேறு ஆக்சுவலாக சப்தத்தை அக்னே தான் பூர்ணாகுதி அதுனா இப்போ நிறைய போடுறதுன்னெலாம் பழக்கத்துக்கு வந்துடுச்சு பூர்ணாகுத்தின்னா ஆகுதியெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுன்னு அர்த்தம் ஆகுத்திகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன பூர்த்தியா ஒரு ஆகுதி பண்ணி கராலிச்சு பேர் காலி கராலி மனோஜவா சுலோஹிதா சுதூமருச்சி சப்த ஜிக்வாச்சி அக்னி ஜிக்வா இருக்கு ஆகையினால இது ஜிஹ்வா தேவின்னு ஒருத்த உபநிஷத்து இந்த அக்னியில் இருக்கிற ஜுவலை இதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அக்னியோட சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கான் அக்னி பூஜை முத்தி முத்தி வேள்வின் பேர் வீட்டில் மூணு அக்னி இருக்கணும் காரகபத்தியம் ஆகவனியம் தாக்ஷிண அக்னி முத்தி வேள்வின்னே பேர் இதுக்கு எல்லா பிராமணன் வீட்லேயும் விக்கிரமெல்லாம் கிடையாது கோயில் விக்ரம் பூஜை அதெல்லாம் இப்போ வந்தது வேத காலத்தில் இருக்கிற போது இந்த விக்கிரக ஆராதனை இருந்ததாக வேதத்தினுடைய பிரமாணமே இல்லை ஆனால் ஒன்றும் இப்போ நம்ம பண்ணுறது ஒன்றும் கிடையாது வேதத்துக்கு விரோதம் கிடையாது வீட்டுக்குள்ளே எப்பவும் மூன்று அக்னிக்கு பூஜை நடந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்க்குறேன் உத்தரகாசி பக்கத்தில் எல்லாம் பிராமணர்கள் வீட்டில் இருக்குது ஆனால் வசதியே இருக்காது அவங்கள ரொம்ப தரிதிரமாக இருப்பாங்க பார்த்தா கிழிஞ்ச துணி இதெல்லாம் போட்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு போய் பார்த்தா மூணு அக்னி பூஜை நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க இருப்பாங்க ஒன்றும் அவங்களுக்கு துக்கமே இல்லை கங்கா மாதா அக்னி பூஜை அவ்வளோதான் கங்கா மாதாவுக்கு பூஜை கங்கையை போய் நமஸ்காரம் பண்ணுவாங்க கங்கையில் ஸ்நானம் பண்ணுவோம் அக்னி ஹோத்திரம் பண்ணுவான் பேச உட்காந்துட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லின்னுப்பாங்க ஆனந்தமாக ஒரு ஒரு ஆஷா பாஷம் கிடையாது காளி காளி இந்த நாக்குக்கு இதெல்லாம் பேர் காலின்னு சொன்னால் உங்களுக்கு புத்தத்துலேயே எழுதியிருக்கெல்லாம் தமிழ்லேயே போட்டிருக்கும் அர்த்தமெல்லாம் போட்டிருக்கு காலின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த நா இது வந்து கொஞ்சம் கருப்பு கலந்த அந்த ஜுவாலை என்ன போட்டிருக்கு கண்ணங்கரிய நாக்கா கரிய நாக்கு அதுதான் கரிய நாக்கு கருமையான சுடர் அப்புறம் என்னதுன்னா அடுத்தது கராளி கராலினா என்ன அர்த்தம் அத்தியுஷ்ண ஜிஹ்வா அத்தியுஷ்ண சங்கராச்சாரியத்துக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமே போடறல அவர் அப்படியே எழுதிட்டு போயிட்டார் அவ்வளோதான் காளி காலின்னு சொன்னால் கொஞ்சம் கருப்பு கலந்த சுடர் அப்புறம் அடுத்தது என்னன்னா கராலின்னு சொன்னால் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிற ஜுவாலை மனோஜவான ரொம்ப வேகமாக அசையிற நாக்கு மனோஜவான் அதுக்கு பேர் சுலோகித்தானா நல்ல செகப்பு கருப்பு கலக்கலை எல்லாம் இல்லை நல்ல செவந்த நிறமாக இருக்கிற நாக்கு அக்னி சுதூமரவர்னா என்ன அர்த்தம் புகை கலந்த அக்னி சாம்பல் நிறம் தூம்ரம்னா என்ன சாம்பல் நிறம் புகையோட கூடின அக்னி ஸ்புலிங்கினி ஸ்புலிங்கினு சொன்னால் அப்படியே ஸ்பார்க் அது ஸ்பார்க் என்னது ஸ்பார்க்காக அந்த மத்தாப்பு சுத்தினா எப்படி இருக்கும் அது மாதிரி பொறி பொறியாக வருது பொறிகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் பறந்துகிட்டே இருக்கும் ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி விஸ்வருச்சின்னு சொன்னால் அது வந்து எல்லா விதமான கலரும் கலந்துருக்கும் அது நான் சொன்னேன் சொன்னேன் இல்லையா நவகிரகத்துக்கு அது மாதிரி கொஞ்சம் ப்ளூ கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் இது இப்படி மாறி மாறி மாறி வருது அதில் இருக்கிறத பொறுத்துருக்கு இதெல்லாம் கெமிஸ்ட்ரி படித்தா தெரியும் என்னென்னதெல்லாம் எப்படி இருக்கும் என்ன கலரில் இருந்தால் அது என்ன இருக்குது கால்சியம் இருக்கா இது இருக்காலாம் சொல்லுவாங்க ரசாயன சாஸ்திரம் அதோட சேர்த்து படித்து பார்த்தா தெரியும் அது அதில் எதோ இருக்குப்பா அதனால்தான் அப்படி எரியறது இந்த இந்த மத் தீபாவளி இன்றைக்கி இப்படி இது பண்ணால் எரியும் இப்படி ஒன்று இது பண்ணோம்னா நீளமாக எரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதே கதை தான் இதி இதி சப்தஜிஹ்வா லேலாயமான அசைந்தாடுகின்ற ஏழு நாக்குகள் இதில்லாம் என்ன பண்ணணும்னா எந்தெந்த இதில் எதெது பண்ணணுமோ அதில் பண்ணணும் ஏ தேஷு யஷ்சரத்தே பிராஜமானேஷு பிராஜமானேஷு ஏதேஷு யகாச்சரத்தே யதா காலம் ஆகுதயஹா ஆததாயன் இப்படி பிரகாசித்து கொண்டிருக்கிற இந்த அக்னியில் எவன் ஒருவன் ஆகுதிகளை அந்தந்த காலத்தில் முறையாக கொடுத்து வாழ்கிறானோ கரெக்டாக இவன் ரொம்ப கவனமாக என்ன பண்ணுறானா வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷனே இல்லை அக்னிஹோத்திரம் பண்ணணும் சந்தியாவந்திரம் பண்ணணும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் சாஸ்திர விசாரம் பண்ணணும் இதை தவிர வேறு எதுலேயும் கவனமெல்லாம் இல்லை அதை ஒழுங்காக பண்ணுறான் யதா காலம் ஆகுதையா ஆததாயன் சரத்தே எவன் இதை ஒழுங்காக பண்ணுறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்னா ஏதாக ஆகுத்தையா ஏத்தாக ஆகு இந்த ஆகுத்திகள்லாம் என்ன பண்ணும் நான் ரொம்ப விளக்கம் சொல்லலை பத பதார்த்தங்கள் விளக்கங்கள்லாம் ஒன்றுமே சொல்லலை போனே சொல்லலை இதெல்லாம் ரொம்ப சொல்லின்னு இருந்தால் நகர்த்த முடியாது ஆயினால் இது ஒன்றும் பெரிய நமக்கு நம்ம தான் இதை விட போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறது போய் ரொம்ப இது பண்ணுறதுன்னு நம்ம தான் பண்ணாமே விடுற ஆளாச்சே இதாக பண்ணிட்டு விட்டால் பரவாயில்லை நம்ம பண்ணாமே விட போகிறோம் இதில் என்னத்தை போய் இது போய் தெரிஞ்சு என்ன பண்ணுது வெறும் அக்காடமிக் இன்ஃபர்மேஷன் அதனால இதில் ரொம்ப தாற்பயம் நான் கொடுக்கல ஏதா ஆகுத்தையா இந்த ஆகுதிகள்லாம் என்ன பண்ணும்னா தம் நயந்தி இந்த ஆகுதி என்ன பண்ணுமா வருவது அதிருஷ்டம் இந்த ஜீவனை என்ன பண்ணும் இவர் மரணத்துக்கு பிறகு அக்னே நய சுபா ராஜே அஸ்மான் விஸ்வாணி தேவ பஜுனானி வித்வான் யுஜோத்தியஸ்மஜு பூஜிஷ்டாந்தே நமபுக்தி விதேமா மந்திரம் ஹே அக்னே சுபதாராயே அஸ்மான் நய ஓ அக்னியே எங்களை நல்ல மார்க்கத்தில் அழைத்து செல்வீராக இறந்ததுக்கு பிறகு சொல்றான் இதே மந்திரத்தை சொல்லி கூட்டிட்டு போனக்கு நாங்கள் நிறைய தடவை நமஸ்காரம் சொல்றோம் பல முறை வணக்கம் சொல்கிறோம் பூயிஷ்டாம் தேயிஷ்டாம் நமபுக்தி விதேம உங்களுக்கு நாங்கள் பலமுறை வணக்கங்களை உரித்தாக்குகின்றோம் சமர்ப்பிக்கின்றோம் அக்னே சுபதா ராயே அஸ்மான் நய எங்களை நல்ல ராஜ பாதையில முறையான செல்வம் நிறைந்த பாதையில எங்களை அழைத்து செல்வீர இது என்ன பண்றது இந்த ஆகுதியெல்லாம் நமக்கு எல்லாம் தேவதைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் சற்றில் தேவதைகள்லாம் வாங்கிட்டு இருக்கு இந்த ஆகுதிகளெல்லாம் இவனுக்கு உபகாரம் பண்ணுறது இந்த ஆகுத்திகள் தேவதைகளுக்கு போகிறது அந்த தேவதைகள் இவனுக்காக இவனுக்கு பலனை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்தூவா நம்ம எல்லாம் மாடர்ன் எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய சொல்கிறோம் அதெல்லாம் வேற நீ தேவர்களுக்கு இதெல்லாம் கொடு தேவர்களெலாம் உன்னை கூட்டின்னு வருவாங்க சில பேருக்கு சந்தேகம் இவ்வளவு அத்வைதம் பேசுகிறார் சுவாமியார் என்னையா அது சொர்க்கிறாரு நரகங்கிறாரு தேவதைகள்ங்கிறார் சில பேர் இந்த சாஸ்திரத்தை சரியாக படிக்காமலேயே அத்வைதத்தில் சொர்க்க நரகம் கிடையாது தேவதைகள் கிடையாது அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா அவதார தத்துவம் எல்லாம் அத்வைதிகள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் ஞாபகம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு பொய்யும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை பொய்ன்னு சொல்லும் இதையே பொய்யின்னு சொல்கிற போது அதை ஏற்றுக்கிறதுக்கு என்ன சொர்க்கத்தை ஒத்துக்கிட்டு அது பொய்னு சொல்லலாமே இப்போ இதையும் ஒத்துட்டு பொய்யுங்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உலகத்தை அதையும் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்ல போகிறோம் மிச்சியான்னு சொல்ல போகிறோம் இன்றைக்கி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க ஒரு கருத்து ஞாபகத்துக்கு வந்தது இந்த அகங்காரம் இருக்க இந்த அகங்காரம் இந்த தனித்தன்மைங்கிறது இந்த அகங்காரத்தை பற்றி இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஏதோ ஞாபகத்துக்கு வந்து சொல்கிறேன் இந்த அகங்காரம் அக்ஞானிக்கு தூக்கத்தில் லயமாகும் அஜ்ஞானிக்கு தூக்கத்தில் லயம் ஆயிடும் உடனே அகங்காரம் பழப்படியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கனவுலையும் அகங்காரம் வேலை பண்ணும் நனவுலையும் அகங்காரம் வேலை பண்ணும் சுசுக்தியில் மாத்திர அகங்காரம் என்ன ஆகும் இவனுக்கு பக்தனுக்கு அகங்காரம் எடி இருக்கும் பக்தனுக்கு அகங்காரம் வந்து சம்சாரத்தை கொடுக்காம சொல்கிறேன் பக்குவத்தை கொடுக்கறதாக பணி உள்ளதாக இருக்கும் பக்தனுக்கெல்லாம் இந்த ஜானிக்கு அகங்காரம் எப்படி இருக்கும்னா அகங்காரம் எரிந்த கயிறை போல பாதித்த அகங்கார பாதிக்கப்பட்ட அகங்காரம் அகங்காரம் இருந்தாலும் அந்த அகங்காரம் பாதிக்கப்பட்ட அகங்காரம் ஜீவன் முக்தனுடைய அகங்காரம் பாதித்த அகங்காரம் விதேகமுக்தியில் அகங்கார நாச அகங்காரம் பூர்ணமாக மரணத்தில் மரணத்துக்கு அப்புறம் புரியுமா அகங்கார நாசா விதேகமுக்தௌ அகங்கார நாசா ஜீவன் முக்தவு அகங்கார பாதாபவதி ஒரு ஏதோ யோசிச்சுட்டேன்னு இருந்தால் இது ஒரு கருத்து அப்போ இங்கே பார்ப்போம் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் நாம் அப்பராவித்யாவினுடைய நிலையை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதனுடைய அது முழுமை இல்லை ஆரம்பிக்கிற போது தானே சொல்லியிருக்கேன் கீமோ தெரப்பிலாம் மறந்துவிடக்கூடாது இல்லை ஏதாக ஏதாக ஆகுத்தயா நயந்தி அது எப்படி இந்த ஆகுத்திகள் கூட்டின்னு போகிறதுன்னா சூரியஸ ரஷ்மயா அதீ சேர்த்து ஆகுத்தையா நயந்தி அது எப்படி கொடுக்குறதுன்னா சூரியசிய ரஷ்மையாக இந்த சூரியனுடைய கிரணங்கள் இருக்கு அந்த கிரணங்கள் வழியாக இந்த ஜீவன் அழைத்து செல்லப்படுகிறான் எந்த ஜீவன் இந்த மனுஷ சரீரத்தில் இருந்து கொண்டு கர்மங்களை எல்லாம் ஒழுங்காக செய்து இந்த அக்னிஹோத்திரத்தை முறையாக செய்து அப்படிலாம் சாஸ்திரப்படி அக்னி பூஜையை பண்ணினவன் இறந்த பிறகு அந்த ஜீவன் சூரிய ஒளி கற்றைகளின் வாயிலாக சொர்க்கலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறான் அங்கே யார் இருக்காண்ணா எங்கே கொண்டு கூட்டின்னு போகிறார்கள்னா எத்த தேவானாம் பதி ஏக அதிவாசா பவதி தத்த நயந்தி இந்திரன் வாழ்கின்ற உலகம்னு அர்த்தம் இந்திரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள் எத்தனைனா எங்கு தேவானாம் பத்திகி தேவானாம் பத்திகினான்னு அர்த்தம் தேவர்களின் தலைவன் இந்திரன் அந்த இந்திரன் எப்படிப்பட்டவர்னா ஃபுல் கண்ட்ரோல் இருக்கார் நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி இல்லை புரியறதில்லை ஆமாம் ப்ரைம் மினிஸ்டருக்கு அவருக்கு அவருக்கு நம்ம நம்மளே நம்ம கண்ட்ரோலில் இருக்கோமோ இல்லை சந்தேகத்தில் இருக்கார் அவர் என்ன நடக்கிறதுனே அவருக்கே தெரியாது அவர் ஏதோ இருக்கார்ப்போம் ஆனா இங்க வந்து என்னன்னா ஏகா அதிவாசகா இவரனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது அவருக்கு பின்னாலே யாரோ இருந்தால் ஆட்டி வைக்கிறார் இந்திராணி ஆட்டி வைக்கிறார் சொல்ல முடியாது அவர் காரியம் பண்றார் பரிபூர்ண சுதந்திரமாக இருந்து கொண்டு அவர் காரியம் பண்றார் அதனால அந்த உலகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள் அதாவது சிறந்த தலைமை உள்ள சிறந்த தலைமை சீரான வாழ்க்கை பிரச்சனையே இல்லாத ஹைஜீன் ஃபுட்டு நல்ல ஹைஜின் வாட்டர் அப்படிலாம் சொல்லணும் அப்படி சொன்னால் கொஞ்சம் ஓஹோ அப்படி இருக்குமோ அப்படி தோணும் நல்ல எல்லா சுகாதாரமான தண்ணீர் சுகாதாரமான காற்று நல்ல சோலைகள் ஒரு ஒருத்தருக்கும் பெருசாக குறைஞ்சது ஒரு ஒரு மூணு ஊர் சேர்ந்து கொடுத்து விட்றது இந்த சுல்தானோட பார்த்தா தெரியும் அபுதாபி அரண்மனையெல்லாம் போய் பார்வோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதை பார்க்கணுன்னு இருந்தால் போய் பாருங்கள் நான் பார்த்தேன் ஒரு வேப்ப மரம் வளர்க்குறேன் ஒரு வேப்பமரம் வேப்பமரம் ஏகப்பட்ட வேப்ப மரம் அங்கே வேப்பமரம் அந்த பாலைவனத்தில் பிளேனில் இருந்து மண்ணை கொண்டு கொட்டி அந்த மண்ணில் கொட்டி அந்த மண்ணில் வேப்ப வச்சு அதுக்கு தண்ணி ட்ரிப் இரிகேஷன் பண்ணி ஒரு மரத்தை காப்பாற்றுறதுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரூவா செலவார் ஒரு மாதத்துக்கு நம்ம ஊர் ரூபாய்க்கு அபுதாபிக்கு கேட்கணுமா பெட்ரோலோ பெட்ரோல் அந்த ஏரியாவிலேயே அந்த அபுதாபிக்கு தான் நிறைய காசுங்கிறாங்க போயிட்டு போட்டோம் நமக்கு எதுக்கு அதை பார்த்து நினச்சி புறாமப்படணும் அதில் இந்த சுல்தானோட பேலஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் ஆனால் இதெல்லாம் மகா பேலஸ் இப்போ நீங்கள் போய் இந்த பொற்கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க இந்த வேலூரில் கட்டியிருக்கிறார் இந்த நாராயணி அம்மா சக்தி அந்த பொற்கோயிலை பார்த்துட்டு வந்தேன் நானும் உள்ள அழகாக ஒரு ஆ அது நூறு லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க பண்ணி சென்டரில் அபுதமாக மேலே போட்டு அதை அழகாக ஒரு அகழி எல்லாம் பண்ணி அடுவில் அழகாக அந்த தங்கக்கோவிலை கட்டி லக்ஷ்மி நாராயணினா கேட்கணுமா எல்லாம் கூட்டமாக போயிட்டுருக்காங்க அது அவரே சொல்கிறார் ஸ்பிரிச்சுவல் பார்க் அப்படின்னுட்டார் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பூங்கா ஆன்மீக பூ பார்க்க வேண்டிய இடம் தான் நல்லா அவர் தனியாக எங்கேயோ உட்காந்து அவர் மாதிரி பதினஞ்சா கொடுத்திருந்தா வருவாருங்கிறார் அவர் நிறைய ஆரோத்தர் வந்து யாருக்கும் ஏதோ பீ பூதி கொடுத்துருக்காரு மருந்து கொடுத்துருக்காரு சரியா போயிடுச்சார் அந்த முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டார் அந்த முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்த உடனே இவர் அந்த அம்பாளுக்கு பண்ணணும்னு சொல்லி சிறு வயசுலேருந்தே இவருக்கு எப்போ பார்த்தாலும் பூஜை ஒரு நாளைக்கு இப்போ அங்கே ஒரு ஒன்பது மணி நேரம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் மாட்டுக்கு பூஜை சூரியனுக்கு பூஜை துளசிக்கு பூஜை அதுக்கு பூஜை இந்த பூஜை இதை வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் எல்லா ஜனங்கள் அவர் தனியாக அது ஒரு முதல்ல கட்டின கோயில் வேறு ஒன்று இருக்குது ஏற்கனவே ஒரு கோயில் கட்டி அதுக்கு அதுவும் லக்ஷ்மி நாராயணி அந்த பூஜையும் நடக்கிறது அது கோயில் இது வந்து ஸ்பிரிச்சுவல் பார்க் பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய இருக்குது அது அது சொன்னால் பெருசு போய் பாருங்கள் தெரியும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த என்னது இந்த என்னது அந்த அம்பாளுடைய மணித் அம்பாளுக்கு மணி சொல்லி சவுந்தர் நகரில் இருக்குது சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடப்பி வாட்டி பரிவுறுத்தே மணித்வீப்பே அதில் வந்து கதம்ப வாட்டிக்கு அப்படி வர்ணனைலாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த நவாவரண பூஜையில் அற்புதமான வா அந்த ஸ்ரீவித்யாலையில் அந்த பூஜை கிரமங்களில் பார்த்தா அற்புதமான வர்ணனைகள் எல்லாம் வந்து மரகத மரகதத்தினாலேயே மதில் கோமேதகத்தினால மதில் அப்படிலாம் வர்ணனை வர்ணனை அப்படிலாம் கற்பனை கூட நம்மளால பண்ண முடியாது ஞாபக வச்சுன்னா எல்லாரும் சொல்ல முடியல அது ஒரு ஸ்லோகமாக சொல்லணும் அதை சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அது அங்கே போய் ஒரே ஆனந்தமும் ஆனந்தம் அங்கே டாக்டர் கிடையாது என்ன நோயே இல்லை டாக்டர் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க மூஞ்சியே பார்க்க முடியாது எப்பவும் ஆனந்தம் சந்தோஷம் அப்படி இருக்காங்க அங்கே போவாங்களா இங்கிருந்து அங்கே கூட்டின்னு போய்டுறதுன்னு அடுத்ததை படிச்சுடுவோம் ஏஹ் ஏஹீ தீ தமாதய சுவர்ச்சா சூரிய ரஷ்மிபி யஜமான வக்தி பிரியா வாசம் அபிவதியா அர்ச்சயந்தியா ஏஷவ புண்ணிய சுகிருத்தோரலோக உபனிஷத் வைதிக கர்மங்களை அறிமுகப்படுத்தி வைதிக கர்மங்களை முறையாகச் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு முறையாக வைதிக கர்மங்களை செய்தால் சொர்க்கலோக பலன் கிடைக்கும் என்று பேசிக்கொண்டிருக்கிறது இதை மறந்துடக்கூடாது அ அபராவித்தியாவில் என்ன ஆரம்பிச்சிருக்கு வைதிக கர்மங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன வைதிக கர்மங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டது இவ்வாறு முறையாக செய்தால் கிடைக்கும் பலனானது இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் விதிகள் ரெண்டாவது மந்திரத்திலேருந்து ஆரம்பித்து ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் வந்து விதி வைதிக கர்ம விதிகி விதிகள் இந்த அஞ்சாவது மந்திரம் ஆறாவது மந்திரம் என்ன சொல்லுகிறது அந்த கர்மாவுக்கு கிடைக்கிற பலனை சொல்லுகிறது இப்போ சுந்தரலோகத்துக்கு போவான்னு சொல்லி ஆயிற்று பள்ளுவரின் சொல்கிறாரு வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நீ இதை பண்ணினா நீ அந்த லோகத்துக்கு போகலாம் இங்கே என்னென்னா அங்கே எப்படி இருக்கும் ரிசப்ஷன்னு வர்ணிக்கிறது நம்ம சொர்க்க லோகத்துக்கு போனால் பத்தோட பதினொன்னா இல்ல நமக்கு ஏதாவது மரியாதை விசேஷமா கிடைக்குமான ஆஹா அதை சொல்லணுமா வாயால் சொல்றேன் கேளுங்க இந்த மந்திரம் ஆகுத்தயா சுவர்ச்சசகா ஆகுதயா அதுக்கு விளக்கம் ஏற்கனவே அந்த அஞ்சாவது மந்திரத்துல சொன்னதுக்கு விளக்கம் அந்த நல்ல ஆகுதிகள் சுவர்ச்சசகா ஆகுதயா நல்ல தேஜஸான அக்னிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆகுதிகள் அவ்வளவு சக்தி படைத்ததாக மாறுகிறது என்ன பண்ணுகிறதான் அதெல்லாம் தேவதைகளாக மாறிடுறது இந்த ஆகுதிகளெலாம் போய் அந்த இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் ஆகுதையாகனா தேவத்தாகான்னு போட்டுக்கணும் ஆகுதிகள்லாம் கொடு ஏ ஆகுதிகளை ஏற்றுக்கொண்ட அந்த தேவத்தைகள்லாம் என்ன பண்ணுங்கிறதா நம்ம வரப்போகிறோம்னு தெரிஞ்ச உடனே திருக்குறளில் கூட ஒன்று இருக்கு இல்லையா செல்விருந்து ஓம்பி வறு விருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு கரெக்ட் செல்விருந்து ஓம்பி வறு விருந்து ஒரு விருந்து வந்துட்டு போயாச்சு இன்னொரு விருந்து எப்போ வரப்போறதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவன் அவன் நல் விருந்து வானத்தவர்கள் வானத்தில் இருக்கிறவங்க அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களாம் இவ எப்படா நம்ம உலகத்துக்கு வரப்போறான் நமக்கு விருந்தாளியா இவன் வரணும்னு நினைப்பாங்களாம் இந்த உலகத்தில் விருந்தாளிகளை போற்றுகின்றவன் தேவலோகத்தில் சிறந்த விருந்தினனாக போற்றப்படுவான் என்பது கருத்து ஆகா இந்த தேவத்தைகள்லாம் என்ன பண்ணுங்கிறதான் அங்கே போன உடனே மேலே போன உடனே அங்கே பார்த்தா அப்படியே யானைகள் ஒட்டகங்கள் எல்லாம் நான் கற்பனை பண்ணுறேன் இதில் எல்லாம் இருக்கோ இல்லையோ சொல்லி வைப்போமே அங்கே யானை என்ன ஒட்ட நமக்கு இப்போயே போன மாதிரி இருக்கும் பாருங்கள் நிஜமாவே நம்ம எல்லாம் தனித்தனியாக போன மாதிரி ஒரு நம்ம அப்படியே கற்பனையில் முதக்கலாம் அப்படியே அங்கே போன உடனே யானை என்ன ஒட்டகங்கள் என்ன அப்படியே என்ன ஒரே கரகாட்டம் புலிக்கால் அந்த என்னது அந்த பொய்க்கால் குதிரை அந்த குதிரை இது இது என்னெல்லாம இருக்கே அத்தனையும் ஓகத்துக்க பார்த்தா வரப்போகிறோன்னு சொல்லி அவ்வளோ வரவே இருப்பேங்க பார்த்தா போகிற வழியெல்லாம் மாலை போட்டுகிட்டே இருக்கான் ஒரே சாமரம் வீசுகிறான் எங்கே பார்த்தாலும் இப்போ நான் சொன்னேன் இந்த கார் விளம்பரம் ஒன்று போட்டிருக்கான் பார்த்தீங்களா காரை போட்டு ரெண்டு ஒரு ரெண்டு கேள் வந்து இப்படி ஒரு முழங்காலையோமடித்து இப்படி உட்காந்துட்டு இப்படி நமஸ்காரன்ற காருக்கு புஷ்பமெல்லாம் போட்டு அந்த கார் விளம்பரம் நீங்கள்லாம் பார்த்தீங்களா இல்லையா தெரியல அந்த ஏர்போர்ட்டை பெருசாக வச்சுருக்காது மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் அப்போ என்னென்னா அங்கே போன உடனே ஏகி ஏகி வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்னு ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி சிரிக்காமல் அது சொல்லணும் இல்லையா ஆகும் நமஸ்கார அது எப்படி போன உடனே வணக்கம் அப்படிங்கா அப்புறம் கொஞ்சம் போ <laughs> <laughs> <laughs> நம்ம ஊர்ல எல்லாம் வச்சு கட் அவுட்லாம் வைக்கிறான் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு ஹர்ச்சகா ரொம்ப சொன்னால் நல்லா இருக்காது போர் இல்லை சூரியஸ ரஷ்மி பிகி அந்த அதே அந்த சூரிய ஒளி வாயிலாக என்ன என்ன அர்த்தம் ஒரே ஜகஜோதியாக லைட் இருக்குதுன்னு அர்த்தம் அது வழியாக யஜமானம் வகந்தி யஜமானம் வகந்தினா என்ன அர்த்தம் இந்த பூஜை பண்ணானே அக்னிய யஹா யஜத்தே சஹா யஜமான அந்த யஜமானனை அது வகந்தி கூட்டி கொண்டு போகிறது சும்மா என்ன பண்ணுவாங்களா நல்ல வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்களா அபிவதன் தியகா அன்பான மொழிகளை பேசுவார்கள் அந்த தேவதைகள்லாம் தெய்வீகமான அன்பான மொழிகளை எல்லாம் பேசி அபிவதன் தியகா பிரியாம் வாசம் அபிவதியகா நன்றாக அந்த வார்த்தைகள் அற்புதமான சொற்களால் நம்மை போற்றி புகழ்வார்கள் அர்ச்சையந்தியகா நமக்கு பாத பூஜை பண்ணுவார்கள் அவங்க என்ன சொல்லுவார்களா ஏஷஹா வஹா புண்ணியகா சுக்ருதா பிரம்ம லோக்கா இது தங்களுடைய புண்ணியத்தினால் சம்பாதிக்கப்பட்ட தெய்வீக உலகம் இது வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இவர் இங்கே சமைத்து குச்சியும் குச்சியை விட்டு நெய்யை போட்டு நெய்யை ஊற்றி குச்சியை போட்டதுக்கு அந்த இது கிடச்சி ஆகுதிகளெலாம் கூட்டின்னு போயித்து பிர சுக்ருத்தகான ஏ புண்ணியகான தாங்கள் தங்களுடைய புண்ணியத்தினால் கிடைத்தது நன்கு செய்யப்பட்ட புண்ணியத்தினால் கிடைத்த பிரம்மலோகம்னா பிரம்மலோகம் இல்லை பிரம்மாஜியோட லோகம் இல்லை ஸ்வர்கலோகா பிரகரணாத் பிரம்மலோகா சங்கராச்சாரியர் ஸ்வர்கா பிரகரணாத் கான்டெக்ஸ்ட் அப்படிதான் இருக்குது இந்திரன்னு சொல்லியாச்சு எத்தனை தேவானாம் பதிகின்னு சொல்லியாச்சு அதனால் ஸ்வர்கலோகா முடிஞ்சிது இப்போ இந்த அஞ்சு மந்திரம் வரைக்கும் என்னதுன்னா நல்லா வா கண்ணா வானு பக்கத்தில் வாத்தியார் இருந்துச்சு சில சமயம் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அந்த காலத்தில் பண்ணுவார் இப்போல்லாம் அடி கிடைக்கும் வாத்தியாருக்கு அடிக்கடிச்சோம் அப்போ வாத்தியார் பக்கத்தில் பையனை கொடுக்கார் இங்கே வா பக்கத்தில் வாடி ரொம்ப நல்லா பையனு ஓங்கி ஒரு அடி கொடுத்துருவோம் பண்ணுறது ஒன்று தெரியுமா சில அப்படி அது அது சைக்கலாஜிக்கல் வாத்தியார் வீட்டில் பாவ முடியல அடிக்க முடியல இங்கே வந்து இந்த பையனை வந்திங்க வா அப்படி சொல்லி ரொம்ப க நல்லா தடவி கொடுக்குற மாதிரி காதை தடவை வேறு அப்புறம் காதை ஒரே ஒரு முறுக்கு நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்லாம் இப்போல்லாம் இப்படி பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல அந்த கல்ச்சர்லாம் குறைஞ்சிடுது நல்லது இப்போ ஒரே அடியாக பெருசாக பண்ணிடுறது அதுதான் இப்போல்லாம் இன்னொன்று கேள்விப்பட்டா வெளிநாட்டிலலாம் சொல்கிறதுலாம் இந்த கல்யாணம் ஆகி போனவங்கனால் ஒரு அடியோ அடியாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க கிராமத்துக்கு வந்து என்ன பண்ண ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் படிப்பு அவ்வளோ நல்ல படிப்பு ஆனால் என்னமோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தெனோ இவா அவளோ அடிக்க வேண்டியது அவன் இவனை அடிக்க வேண்டியது தினோ இப்படி நடக்கிற சுவாமி இதுக்கு என்ன பண்ணுறது ஏதாவது பரிகாரம் இருக்காண்ணா நான் இதுக்காக சாமி நாராயணம் பாரு நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கெல்லாம் வந்து நம்மள்கிட்ட கேட்குறாங்க பரிகாரத்துக்கு மந்திரங்கள்லாம் கேட்குறாங்க ஸ்லோகங்கள்லாம் கேட்குறாங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லு சங்கச்சத்துவம் சம்பதத்துவம் சொல்லப்பா இப்போ பாருங்கள் இந்த உபநிஷத்து வந்து இவ்வளோ நேரம் அஞ்சு இப்போ எத்தனை மந்திரம் பார்த்தோம் ஆறு மந்திரம் பார்த்தோம் கர்மகாண்டத்தை அழகாக புகழ்ந்துது அற்புதமாக புகழ்ந்து வேதம்ப ரிஷிகள்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒழுங்கா பண்ணணும் ஒழுங்காக பண்ணினா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன அர்த்தம் விஷயானந்தமாக ஆத்மானந்தமாக இப்போ தான் முகவரையே லேசாக வருது இத்தனை நேரம் சொன்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் பகன்னா விஷய ஆனந்தம் அது என்ன கட் நம்ம பண்ணியிருக்கிற புண்ணிய அளவுக்கு தான் அங்கே இருக்கும் க்ஷீணே புண்ணியே மரத்தியலோகம் விசந்தி விசா முடிஞ்ச உடனே நீங்கள் இப்போ அமெரிக்கா போகணும்னா அதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குது என்ன பண்ணணும் முதல்ல அப்ளிகேஷன் போடணும் அப்ளிகேஷன் போட்டால் சும்மா விடுவான் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் என்னென்னு கேட்பான் ஃபர்ஸ்ட்டு நான் வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு தடவையும் அந்த பேங்க் பேலன்ஸை கலெக்ட் பண்ணி அத்தனை இது பண்ணி அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப் பண்ணி இத்தனையும் பண்ணினத்துக்கு பிறகுதான் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே கால் வைக்க முடியும் சும்மா எடுத்த உடனே பிளேனில் இறக்கு போயிட முடியாது அது ஒரு பெரிய ஷடங்குது இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் அவன் வந்து விசாவை சாங்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்டை வாங்கி அப்புறம் போய் சேரும் அது அப்புறம் என்ன போகும்போதே குத்தி இருப்பான் இத்தனை நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது மல்டிப்புள் விசா இத்தனை தடவை வந்துட்டு வந்துட்டு போனால் இத்தனை நாளைக்குள்ளே போய்ட்டு வரலாம் அதே மாதிரி தான் நம்ம அனுபவத்தில் இருக்கிறத வச்சு தான் சொல்கிறது அதனால் சாஸ்திரம் இப்போ என்ன சொல்ல போகிறதுன்னா இந்த விஷயானந்த கர்மஃபலம் அனித்யம் ஏஹி சம்ஸ்பர்ஷா போக துக்கயோனய இது நிலையற்றதுன்னு சொல்ல போகிறது அதை நாளை காலை படிப்போம் ஓம் பதிரங்கருணே பிஸ்னு பதிரம் பசேமாதேவா இோ விர்த்தி நூஷா விவேரஸ்தர் அரிஷ்டேமிஸ்பாதி ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூதவிபா வோமவத்வேயிணாமூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவழி அருள்வார்த்தைஎன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷாஹரி ஓ ஆதிகுருநாஸ்வாமிக்கீ